போது அவர்களிடம் வந்தேன் அப்போது ஆதமின் மகன் இது என்னுடையது இது என்னுடையது என்கிறான் மகனே நீ சாப்பிட்டு அடித்தது அல்லது நீ உடுத்தி கிழித்தது அல்லது நீ தர்மம் செய்து முடித்து விட்டதை தவிர வேறு எதுவும் உனக்கு மீதம் உள்ளதா என்று நபி சொல்லுள்ள அவர்கள் கேட்டார்கள் இரண்டு ஒன்பது